ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆளுக்கொருவரை பிடியுங்கள் ஈச் ஒன் ரீச் ஒன் வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா பத்தொன்பதாம் அத்தியாயம் முதல் 10 வசனங்கள் அவர் எரிகோவில் பிரவேசித்து அதின் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் செல்வந்தனுமாயிருந்த சஹையு என்னப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் அவன் குள்ள நானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஓர் காட்டத்து மரத்தில் ஏறினான் ஏசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமாய் இறங்குவா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் அதை கண்ட யாவரும் இவர் பாவியாகிய மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள் சகையை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆப்ரஹாமுக்கு குமாரனா இருக்கிறானே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் அப்படியே லூக்கா இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் முப்பத்தி முதல் நாற்பத்தி வரை வாசிக்கிறேன் சிலுவையில் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் என்று அவரை இகழ்ந்தான் மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கனைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடப்பிக்க நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை நாம் அடைகிறோம் இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீருமுடைய ராஜ்ஜியத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த நாளின் மனப்பாட வசனம் லூக்கா பதினைந்தாம் அத்தியாயம் ஏழாம் வசனம் மனம் திரும்புகிற ஒரே பாவிக்காக விண் உலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஓவர் ஒன்ஸ் இயேசுவை கேட்கவும் அவரால் சுகம் பெறவும் பெரும்ட்டம் அவரைப்பதும் நெருக்கொண்டிருந்தாலும் இயேசு தனி நபர்களையும் அவர்களது தேவைகளையும் ஒருபோதும் கவனியாது விடவில்லை நிக்கோதேமுவுக்கும் சஹேவுக்கும் அவர் நேரம் கொடுத்தார் தொழுவத்தில் இருந்த தொன்னூற்றி ஆடுகளை விட தொலைந்து போன ஓர் ஆட்டை பற்றியே அவருக்கு கவலை அதிகம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் வாழ்நாள் முழுவதும் தனியால் ஆத்தும இருக்க வேண்டும் எந்த நேரமும் ஆத்தும ஆதாய நேரமாம் எவரும் ஓர் ஆத்துமாவாம் ஆண்டவரே நீருமுடைய விண்ணரசில் வரும்போது அடியேன நினைத்தருளும் என்று வேண்டிய சிலுவை கள்ளனை ஆதாயப்படுத்தினதன் மூலமாக இந்த கருத்தையே ஆண்டவர் நமக்கு நிலைப்படுத்தி கொடுத்தார் தனியால் ஆத்துமாதாயத்தின் அளவிலா சாத்தியத்தை நாம் சரிவர உணர்ந்து கொள்ளாமல் பொது மேடை கூட்டங்களில் ஏராளம் நேரம் பணம் பலத்தை வீணடிக்கிறோம் என்றார் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரபல பிரசங்கியாராகிய டி எல் மூடி அவர்கள் அவர் ஒரு பெரிய பொதுக்கூட்ட பிரசங்கியாராயிருந்தாலும் கையால் பறிக்கப்பட்ட கனியே மிகச் சிறந்தது என்றார் The hand பிளக்ட் fruit is the best. என்பதே அவரது கோட்பாடு நாட்டின் சட்டம் பிரியமானவர்களே ஒருவேளை பொதுக்கூட்டங்களை தடுத்து நிறுத்தலாம் ஆனால் தனியால் ஆத்துமாதாய பணியை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் சபையிலுள்ள உள்ள ஒவ்வொருவரும் வெளியே இருக்கும் ஒவ்வொருவரை சந்தித்தால் சபை வளர்ச்சி நமது கற்பனைகளையெல்லாம் தோற்கடித்துவிடும் இதோ ஒரு சிறிய கணக்கு நூறு உறுப்பினர்களை கொண்ட சபையொன்றை எடுத்துக் கொள்வோம் ஒவ்வொருவரும் ஒரு மாத காலத்தில் ஒருவரே கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து அந்நபரை ஆத்து மாற்றட்டும் இது அப்படியே தொடருமானால் பிப்ரவரியில் இருநூறு பேராகிவிடுவர் மார்ச் மாதத்தில் அது நானூறு ஆகிவிடும் ஏப்ரலில் அது எண்ணூறு ஆகும் மே மாதம் அது ஆயிரத்தி ஆகும் ஜூன் மாதம் அது மூவாயிரத்தி இருநூறு ஆகும் ஜூலை மாதம் அது ஆறாயிரத்தி ஆகும் இப்படியே போய்கொண்டே இருந்தால் டிசம்பரில் இறுதியாக ரெண்டு லட்சத்து நாலாயிரத்தி எண்ணூறு பேர் ஆகிவிடுவார்கள் ஆதாயம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்க இவர்களில் பாதி பேர் பின்வாங்கி விட்டாலும் சுத்தமாக ஒரு லட்சம் தேரும் ஆனால் நமது நிலை என்னே பரிதாபம் சமீபத்தில் வெளிவந்த புள்ளி விவரப்படி ஐரோப்பிய சபைகளில் தினமும் 4.242 இருநூற்று உறுப்பினர்கள் குறைகிறார்களாம் புலம்புவதற்கு இது போதாதா கிறிஸ்தவ நாடுகளின் நிலைமை ஆத்து பணிக்கு மகிமையான பலாபலன்கள் உண்டு ஒன்று அள்ளித்துவும் விதையை சுமக்கிறவன் அழுது போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்ப வருவான் ஆத்துமாதாயத்திலே கிடைக்கிறது போன்ற சந்தோஷத்திற்கு இணையானது எதுவுமே கிடையாது தொலைந்த ஆட்டை கண்டுபிடித்த மேய்ப்பனின் சந்தோஷம் அது தொலைத்த தன்னுடைய மகனை கண்டுபிடித்த தகப்பனின் சந்தோஷம் அது தொலைத்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்த அந்த பெண்ணின் சந்தோஷம் அது மீனவர்களுடைய சந்தோஷம் அது வயல்வெளியிலே வேலை செய்கிற அறுவடையாளர்களின் சந்தோஷம் அது இது பரமபிதாவின் சந்தோஷம் இது தேவதூதர்களின் சந்தோஷம் அடுத்து கர்த்தரின் வருகையிலும் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமும் மகிமயுமா இருப்பது நமது கனிகள் அதைத்தான் ஒன்று தசோணிக்கியர் முதலாமத்தியாயம் பத்தொன்பதாம் இருபதாம் இருபது வசனங்களிலே நான் வாசிக்கிறோம் எனது தாயார் ஆத்தும் தீவிரமாயிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தனது ஐம்பத்தி ஆறாவது வயதில் இதே நாளில் இறந்து அவர்கள் கல்லறையில் தானியல் பன்னிரண்டு மூன்றை எழுதி வைத்திருக்கிறோம் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல என்றென்றும் பிரகாசிப்பார்கள் டிஎல் ஆஸ்போன் என்ற பெரிய சுவிசேஷகர் இவ்விதமான ஒரு சாட்சி பகிர்ந்தார் தனியால் ஆத்துமாதாய பணியில் மறுமலர்ச்சி உண்டாவதே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தை திரும்ப கண்டுபிடிப்பதாகும் of the art of personal soul winning is the rediscovery of the New Testament Christianity. மனம் திரும்புகிற ஒரே பாவிக்காக விண்ணுலகிலே பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் மாதத்திற்கு ஓர் ஆத்துமாவையாவது முழுமையாக ஆண்டவரிடம் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் கொண்டு வரப்பட்ட அந்த ஆத்மாவை இன்னொருவரை அவர் ஆதாயம் பண்ணுவதற்கு பயிற்சி கொடுங்கள் இப்படியே தொடருமானால் நூறு அங்கத்தினர்களை கொண்டு துவங்கப்பட்ட ஒரு சபை ஜனவரியிலிருந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து மாதத்திலே பாதி பேர் பின்வாங்கி போய்விட்டாலும் ஒரு லட்சமாக மாறும் இப்படி ஒவ்வொரு சபையிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் தீவிர ஆத்து மாறுவார்கள் என்றால் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நாம் நினைப்பதற்கு முன்னதாகவே சுவிசேஷ மயமாகிவிடும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் எங்கள் மகாபெரிய தேவனே பெரிய ஒரு பணியை நிறைவேற்றுவதற்கு எளிமையான அன்மோ மகிமையான ஒரு நல்ல முறையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தனியால் ஆத்தமாதாய பணியை குறித்த முக்கியத்துவத்தை மறுபடியும் நீர் எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பெருங்கூட்டங்கள் தேவைதான் ஆனால் பெருங்கூட்டங்களிலேதையானே நாங்கள் கலைப்படைந்து தனித்தாள் ஆத்மாதாய பணியை எப்படியோ நாங்கள் அல்லத்தட்டி விடுகிறோம் ஆண்டுவரே எங்களை மன்னியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள் முதல் தீவிரமான ஆத்மாதாய வீரராக மாறும்படியே நான் அவர்களுக்காக நான் செபிக்கிறேன் எங்கிருந்தாலும் ஆத்மாதாயம் செய்யலாம் எந்த வேளையிலும் ஆத்மாதாயம் செய்யலாம் எவரை சந்தித்தாலும் ஆத்மாதாயம் செய்யலாம் இவ்வளவு விசாலமான ஊழியத்தில் நாங்கள் அத்தனை பேரும் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்